प्रपन्न कृष्णाय दुहे ம் பிரபாரிஜாத்தய भगवान श्री कृष्णर மோட்சத்தை உணர்த்தக்கூடிய ஞான பக்தியை உடைய ஞானியை புகழ்ந்து பேசுகிறார் பகவான் ஞானமே இங்கே பக்தி பக்தியினால் ஞானம் கிடைக்கிறது ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணுறதுனால ஈஸ்வரனும் நானும் ஒன்றுங்கிற ஞானம் கிடைக்கிறது அதனால் பக்தி ஒன்றும் குறைஞ்சு போயிடாது பக்தியினுடைய பலன் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஜானம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை அடையிறது கிடையாது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு ஸ்ரத்தாபக்தியோடு நன்றாக புரிஞ்சிக்கிறது அதனால் கர்வமெல்லாம் ஒன்றும் வராது கர்வத்துக்குள்ள வஸ்துவே இருக்காது தன்னுணர்வு இருந்தால் தானே கர்வம் தன்னுணர்வையே மதிக்கப் போகிறதில்லை ஆகவே உணர்வு உண்மையே தவிர தன் உணர்வு அப்படின்னு நம்ம அதை தனியாக பிரிக்க மாட்டோம் இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தத்தை சொல்கிறேன் பகூனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான்மாம் பிரபத்தியே பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜென்மங்களுக்கு பிறகு பல ஜென்மங்களில் பண்ணின புண்ணியங்கள் பல மனுஷன்மங்களில் பண்ணின புண்ணியந்தான் அப்படி ஒரு அர்த்தம் பல சாதனைகளை பண்ணினத்துக்கு பிறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பகூனாம் ஜென்மனாம்னால் பகூனாம் சாதனானாம் அந்தே கர்மயோகம் பண்ணுறது உபாசனை பண்ணுறது நல்ல குணங்களையெல்லாம் பழகிறது இதுக்கே வாழ்நாளில் நிறைய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு பிறகு ஞானவான் ஞானவான்னா ஞானத்தை உடையவன் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்க ஜானவான் மாம்பிரபத்தியன்னா மோக்ஷத்தை அடைகிறான் என்னை சரணாகதி பண்ணுகிறான் தான் சாதாரண வாச்சியார்த்தம் அதனுடைய தாத்யம் என்னன்னு கேட்டால் ஞானத்தை உடையவன் என்னை சார்ந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபம் ஒன்று சத்தியம் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிற ஜீவேஸ்வர ஜெகத் பேதங்கள்லாம் மாயத்தோற்றங்கிறத உணர்றதான் இந்த இடத்துல நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பல ஜென்மங்களுக்கு பிறகு அறிவை உடையவன் என்னை சரணாகதி பண்ணுகிறான் அப்படின்னு அதுக்கு சொற்பொருள் அதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா பல பிறவிகளில் பல சாதனைகளை எல்லாம் பண்ணி பிறகு ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஜானத்தை பெற்று முக்தியை நன்கு உணர்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய யதார்த்தமான அர்த்தம் ரெண்டாவது உரையில் என்ன சொல்கிறாருன்னா சர்வம் வாசுதேவம் வாசுதேவம் எல்லாம் வாசுதேவந்தான் வாசுதேவன்னா என்னர்த்தம் அனைத்து சரீரங்கள்லையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தூய உணர்வு சுத்தச்சைதம்னு அர்த்தம் வாசனத் வாசுதேவிதம் புவனத்திரயம் சர்வூதோசி வாசுதேவ நமோஸ்துத்தை சர்வூதோசின அனைத்து ஜீராசிகளிலும்ட வஸ்துக்களிலும் சேதன வஸ்துக்களிலும் இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம்னு அர்த்தம் ஜடவஸ்துக்களும் சேதன வஸ்துக்களும் உண்மை கிடையாது மாயத்தோற்றம் மித்தியான்னு சொல்லுவோம் அதையும் சத்தியம்னு சொன்னால் சித்தாந்தம் மாறிடும் அத்வைத சித்தாந்தப்படி ஜீவேஸ்வர ஜெகத்தெல்லாம் சுத்த சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறது உபதேசம் அ சர்வம் வாசுதேவம் இத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிற மகாத்மா மகாத்மான்னா உள்ளத்தை உடையவன் பரந்த உள்ளத்தை உடையவன் மகத்தான மனச உடையவன் அர்த்தம் மகத்தான மனசு பெரிய மனசு அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய பொருளை உணர்ந்திருக்கிற மனசுன்னு அர்த்தம் தத்துவஜானத்தை தெரிஞ்சின்றிருக்கான்னு அர்த்தம் சுதுர்லபாக அவன் மிக மிக அரிதானவன் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா எண்ணற்ற மனிதர்களுள் யாரோ ஒருவன்தான் என்னை மோட்சத்துக்காக முயற்சி பண்றான் அதுலேயும் யாரோ ஒருத்தந்தான் உள்ளவாறு தெரிந்து கொள்கிறான்னு சொன்னார் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தா மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டி எதத்தி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தஹான்னு சொன்னார் மூணாவது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் அது துர்லபகான்னா ரொம்ப அரிதானவன் அர்த்தம் சுதுர்லபகான்னால் மிக மிக அரிதானவன் இப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்து கொள்கிறவன் மிக மிக அரிதானவன் அப்படின்னு ஞானியை புகழ்ந்து பேசுகிறார் ஞானி பக்தி இருந்து தான் ஞானி ஆயிருக்காங்கிறத மறக்கக்கூடாது ஞானத்தை பெற்ற பிறகும் விவகாரத்தில் அவன் வந்து துவைத பக்தியை பண்ணி வழிகாட்டுவான் ஆனால் அவனுக்கு தெரியும் அத்வைதந்தான் பரமசத்தியம்ங்கிற உண்மையும் அவனுக்கு நன்றாக தெரியும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்யம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்